முதுகு எு நேராக இருந்த மகனுக்கு சில கவல உணவு போதும் அவனுக்கு அவசியம் ஏற்படுமானால் வயிற்றில் மூன்றில் ஒரு பங்கு அவனது உணவுக்காகவும் மூன்றில் ஒரு பங்கு அவன் தண்ணீர் குடிக்கவும் மூன்றில் ஒரு பங்கு அவன் மூச்சி விடவும் போதும் என்று நபி செல்லமாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்